அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற நம்முடைய வாட்ஸ்அப் வகுப்பிலே இன்றைக்கு நாம் ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தை படிக்க தொடங்குகிறோம் ஒழுக்கம் உடைமை உடைமைன்னு சொன்னால் அது நம்மிடத்தில் உடைமையாக இருக்கணும் எப்படி செல்வம் உடைமை உடைமைங்கிறது வள்ளுவர் ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் உடைமைன்னா அது நம்முடைய சொத்து மாதிரி இருக்கணும் எப்படி புறத்தில் சொத்து இருக்கோ அது மாதிரி இது அகச்சொத்து இந்த அகச்சொத்து பிறவிதோறும் நமக்கு பயனை கொடுக்கும் பிறவிகள் இருந்தால் பிறவிகள்லேருந்து விடுவிக்கவும் செய்யும் அப்படி பிறவிகள் இருக்குமானால் அந்த பிறவிகளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் இதற்கு பொருள் சொல்கிற பெரியோர்கள் தத்தம் கடமைகளை அறியாமை சோம்பல் முதலிய காரணங்களால் விட்டுவிடாமல் செய்வதுதான் ஒழுக்கமுடைமை அப்படின்னு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் மேலும் பல விளக்கங்கள் இருக்கின்றன அறநெறியிலிருந்து வழுவாமல் ஒழுகுதலே அதாவது செயல்படுதலே ஒழுக்கமுடைமையாகும் எண்ணம் சொல் செயல் இம்மூன்றும் மாறுபடாமல் முரண்படாமல் நேராக இருப்பதுதான் ஒழுக்கமுடைமை உடல் ஒழுக்கம் சொல் ஒழுக்கம் எண்ண ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையிலும் ஒழுக்க வகைகளை நாம் விரித்து சிந்திக்க முடியும் கட்டுப்பாடு நேர்மை ஆச்சாரம் என்கின்ற சொற்கள் எல்லாம் ஒழுக்கமுடைமையை குறிக்கக்கூடியது ஆகும் இல்லறத்தை அறநெறிப்படி கடைப்பிடித்து தன் மனைவியை தவிர பிற பெண்களை தவறாக எண்ணுவதோ தொடர்பு கொள்ளுவதோ இல்லாமல் உடலை பிரம்மச்சரிய நெறியில் வைத்திருப்பதும் ஒழுக்கமுடைமையாகும் இது அடுத்த அதிகார தொடர்பினால் அதாவது பிறனில் விழையாமை என்பதன் மூலம் உணர்ந்து சிந்திக்கப்படுகிறது இந்த நெறியில் உடலை தூய்மையாக வைத்திருப்பவன் கடவுளுக்கு நிகரானவன் என்பது சாஸ்திரங்களுடைய உள்ளார்ந்த கருத்தாகும் அடக்கம் மட்டும் இருந்தால் போதாது ஒழுக்கமும் தேவை அடக்கமும் ஒழுக்கமும் இணை பிரியாது இருக்க வேண்டும் ஆகையினால்தான் அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பின்னால் இந்த ஒழுக்கமுடைமையை அருளி செய்திருக்கிறார் திருவள்ளுவர் புற ஒழுக்கமாகிய உடல் ஒழுக்கம்தான் இதில் முக்கியமாக கூறப்பட்டிருக்கிறது நீராடி உடலை தூய்மையாக வைத்துக்கொள்வது கடவுள் வாழ்த்தின் ஒன்பதாவது குரலில் கூறியபடி உடலை இறை வழிபாட்டில் பயன்படுத்துவது யோகாசனங்களை பழகுவது உடற்பயிற்சி செய்வது அறநூல்கள் மற்றும் மருத்துவ நூல்களில் கூறியபடி உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது பிரம்மச்சரிய நெறியில் பாலுணர்ச்சியை கட்டுப்படுத்தி முறையாக வழுவாமல் இருப்பது இவைகள்தான் உடலால் கடைபிடிக்கக்கூடிய சீரிய ஒழுக்கங்கள் ஆகும் புற உடல் ஒழுக்கம் உள்ளத்தை பண்படுத்துவதற்கு எளிய வழியாகும் ஒழுக்கமுடைமை என்பது என்னவென்றால் எல்லாருக்கும் இனியனாய் ஒழுகுதல் வாழுதல் ஒழுகு கூட்டல் அம் ஒழுக்கம் என்று ஆயிற்று மற்றைய மக்களுக்கும் உயிர்களுக்கும் தன்னுடைய நினைவால் சொல்லால் மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களுக்கும் மற்ற உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களுக்கும் தன்னுடைய நினைவால் அதாவது தன்னுடைய எண்ணங்களால் சொற்களால் செயலால் தீங்கு செய்யாமல் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் என்ற பெயரை பெறுகிறது தொடர்ந்து நாம் நாளை மேலும் படிப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்